நான் அதிலே நீண்ட குழந்தையின் அழும் குரலை கேட்கிறேன் அந்த குழந்தையின் தாயாருக்கு கஷ்டம் கொடுப்பதை வெறுத்தவனாக என் தொடுகையை சுருக்கிக் கொள்கிறேன் என்று நபி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு பூஜ்ஜியம் ஏழு